இந்த வெற்றியினால் வானத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அது மட்டுமா மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுவின் மார்க்கத்தில் இணைந்தார்கள் இந்த வெற்றியால் பிரகாசமடைந்தது உடன்படிக்கையை மீறுதல் ஹுதேபியாவில் நடைபெற்ற ஒப்பந்தங்களில் ஒன்று நபியவர்களுடன் சேர விரும்பியவர்கள் நபியவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் குறைசிகளுடன் சேர விரும்பியவர்கள் குறைசிகளுடன் சேர்ந்து கொள்ளலாம் யார் எந்த கூட்டத்தினருடன் சேர்கிறார்களோ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 லாம் வந்து இந்த உடன்படிக்கை ஏற்பட்டதற்கு பின் இரு சாராரும் தங்களுக்குள் சண்டையிடுவதை நிறுத்திக் கொண்டார்கள் சில காலங்கள் இவ்வாறு கழிய இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட பக்ரு கிளையினர் குஜாஹா கோத்திரத்தாரிடமிருந்து தங்களது பழைய பகைமைக்கு பளிதீர்த்துக் விரும்பினார்கள் ஹிஜ்ரி எட்டு ஷாபான் மாதம் பக்ரு கோத்திரத்தினரின் ஒரு கூட்டத்தினரை அழைத்துக் கொண்டு நௌஃபல் இப்பாவியா அத்தையலி என்பவன் புறப்பட்டான் அன்று குஜாஹா கிளையினர் அல்வத்தீர் என்ற கிணற்று கரில் ஒன்று கூடினார்கள் நௌபல் தான் அழைத்து வந்தவர்களை சேர்த்துக் கொண்டு தாக்கினான் குஜாஹா கிளையினரில் சிலர் கொல்லப்பட்டார்கள் எஞ்சி உள்ளவர்களுடன் கடுமையான சண்டை நடந்தது குறைஷிகள் பக்ரு கிளையினருக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவியதுடன் அவர்களில் சிலரும் இரவின் இருளை பயன்படுத்தி கொண்டு குஜாவினரை தாக்கினார்கள் சண்டை செய்து கொண்டே குஜாஹா கோத்திரத்தினர் ஹரம் எல்லைக்குள் நுழைந்து கொண்டார்கள் அப்போது பக்ரு கிளையினர் நௌஃபலே நாம் நிறுத்தி கொள்வோம்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 வதீரில் இரவு எங்களை தாக்கினர் நாங்கள் இறைவனை பணிந்து குனிந்து வணங்கிய போது எங்களை அவர்கள் வெட்டினர் அவரின் கவிதைகளை கேட்ட நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் உனக்கு உதவி செய்யப்படும் என்று ஆறுதல் கூறினார்கள் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மேகம் அங்கு வந்தது நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் அவர்கள் இந்த மேகம் குஜா அக்கிளையினர் உதவி பெற்று விட்டார்கள் என்பதற்கு முன் என்றார்கள் பிறகு ஃபுதைல் இம்னு வராக்க அல் குசாயி தனது கோத்திரத்தினர் சிலரை அழைத்துக் கொண்டு நபி சொல்லலா அலைவாஸ்லம் அவர்களது சமூகம் வந்து தங்களில் பலர் கொல்லப்பட்டதையும் குறைஷிகள் பலர் தங்களுக்கு எதிராக பக்ரு குலத்தவருக்கு உதவி செய்ததையும் கூறிவிட்டு மக்கா திரும்பினார் அபு சுஃப்யான் ஓடி வருகிறார் குறைசிகளும் அவர்களது தோழர்களும் செய்தது ஒப்பந்தத்தை முறிக்கும் செயலாகும் மிகப்பெரிய மோசடியாகும் எவ்விதத்திலும் இச்செயலை நியாயப்படுத்த முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தங்களின் தீய செயலுக்குப் பின் அதன் விபரீதத்தை அறிந்து கொண்ட குறைசிகள் உடனடியாக அவசர ஆலோசனை சபையை கூட்டினார்கள் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு தங்களின் தளபதி அபு சுஃப்யானை மதினாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதில் முடிவெடுத்தார்கள் தங்களின் மோசடி செயலுக்குப் பின் குறைசிகள் என்ன செய்வார்கள் என்று நபி சொதல்லா ஹலிவ் வஸ்லாம் அவர்கள் தங்கள் தோழர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தார்கள் அநேகமாக ஒப்பந்தத்தை உறுதி செய்து அவகாசத்தை நீட்டித் தருவதற்காக அபு சுஃப்யான் உங்களிடம் வருவார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் குறைட்சிகள் முடிவு செய்தவாறே அபுசுஃபியான் மக்காவிலிருந்து புறப்பட்டார் வழியில் மதினாவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த புதையல் இவ்வளவு வராக்காவை உஸ்பான் என்ற இடத்தில் சந்தித்து புதையிலே எங்கு போய் வருகிறீர் என்றார் அவர் நான் எனது கோத்திரத்தாருடன் இந்த கடற்கரை மற்றும் இந்த பள்ளத்தாக்கை சுற்றி பார்க்க வந்தேன் என்று கூறினார் அபு சுஃப்யான் நீ முகமதிடம் சென்று வரவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை என்று கூறிவிட்டார் புதையில் அந்த இடத்தை விட்டு மக்கா நோக்கி புறப்பட்டு போன பின்னர் அபுசுஃபியான் புதேல் மதினாவுக்குச் சென்றிருந்தால் அங்கு தனது ஒட்டகங்களுக்கு தின்பதற்கு பேரித்தம் கொட்டைகளை கொடுத்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவரது ஒட்டகம் படுத்திருந்த இடத்திற்கு வந்து அதன் சாணத்தை கிளறினார் அதில் பேரித்தம் கொட்டைகளை பார்த்தவுடன் நான் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன் புதேல் முகம்மதிடம்தான் சென்று வந்திருக்கிறார் என்று கூறினார் அபு சுஃப்யான் வந்தடைந்து தனது மகள் உம்மு ஹபீபாவின் வீட்டிற்கு சென்றார் அங்கிருந்த விரிப்பில் அவர் உட்கார நாடிய போது சட்டன உம் ஹபீபா ரயாஹ் ஹான்கா அதை சுருட்டிவிட்டார் என் அருமை மகளே இந்த விரிப்பில் நான் உட்காருவதற்கு தகுதியற்றவனா அல்லது இந்த விரிப்பு எனக்கு தகுதியற்றதா என கேட்டார் இல்லை இது நபி சொல்லலாஹ் ஹலிவாஸ்லம் அவர்களின் விரிப்பு நீர் அல்லாஹுவிற்கு இணைவைக்கும் அசுத்தமானவர் என்று உம்மு ஹபீபா ரயாஹ் வான்கா பதில் கூறினார்கள் இதை கேட்ட அவர் என்னிடமிருந்து வந்ததற்கு பின் உனக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விட்டது என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் நபி சொல்ல அலைவாஸ்லாம் அவர்களை சந்தித்து தான் வந்த நோக்கத்தை பற்றி பேசினார் ஆனால் நபி அவர்கள் அவருக்கு எந்த பதிலும் கூறாததால் அங்கிருந்து எழுந்து அபுபக்கரிடம் வந்து நபி அவர்களிடம் தன் விஷயமாக பேசுமாறு கூறினார் அதற்கு அபுபக்ரையுல்லாஹ் வான்கு அது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார்கள் பின்பு அங்கிருந்து உமரிடம் சென்று நபி அவர்களிடம் பேசுமாறு கூறினார் அதற்கு உமர் ரதியுல்லாஹ் வான்கு நானா உங்களுக்காக நபி அவர்களிடம் சிபாரிசு செய்வேன் அல்லாஹுவின் சத்தியமாக என்னிடம் ஒரு சிறு குச்சியை தவிர வேறு இல்லை என்றாலும் அதை கொண்டே உங்களிடம் போர் புரிவேன் என்று கூறினார்கள் பின்பு அவர் அலி ரொதியோல்லாஹ் அன்கு இடம் வந்தார் அங்கு அவருடன் ஃபாத்திமாவும் இருந்தார்கள் அந்த இருவருக்கும் முன்பாக சிறு பிள்ளையாக இருந்த ஹசன் ரோதியாஹ் அன்கு தவழ்ந்து கொண்டிருந்தார் அவர் அலியே நீ எனக்கு உறவில் மிக நெருக்கமானவர் ஒரு தேவைக்காக உமிடம் வந்திருக்கின்றேன்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 ஃபாத்திமா ரதையுல்லா ஹான்ஹா அந்த தகுதியை எனது மகன் இன்னும் அடையவில்லை நபி அவர்கள் இருக்க வேறு எவரும் பாதுகாப்பும் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் இந்த பதில்களையெல்லாம் கேட்ட அபு சுஃபியானின் கண்களுக்கு முன் உலகமே இருந்துவிட்டது அவர் ஆலி ரதையுல்லாஹான்கா அவர்களிடம் அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் கவலை தோய்ந்த துணியிலும் அபுல் ஹசனே நிலைமை மோசமாகிவிட்டது எனக்கு ஏதாவது நல்ல யோசனை கூறுங்கள் என்றார் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உனக்கு பயன் தரும் எந்த விஷயத்தையும் நான் அறிய மாட்டேன் எனினும் நீ கினானா கிளையினரின் தலைவனாக இருக்கிறாய் நீ எழுந்து சென்று மக்களுக்கு மத்தியில் பாதுகாப்பும் அச்சமற்ற தன்மையும் நிலவ வேண்டும் என்ற அறிவிப்பு செய் பிறகு உனது ஊருக்கு சென்றுவிடு என்று கூறினார்கள் இதை கேட்ட இதனால் எனக்கு ஏதேனும் பயன் இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு அழியிறதை அல்லாஹூ மீது சத்தியமாக அது பயன் என்று நான் எண்ணவில்லை என்றாலும் என்னிடம் உனக்காக அதைத் தவிர வேறு யோசனை எதுவும் இல்லை என்று கூறினார்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 அலி உன்னுடன் நன்றாக விட்டார் என்று குறைஷிகள் கூறினார்கள் அதற்கு அபு சுஃப்யான் இல்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர் கூறியதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை என்று கூறினார் மறைமுகமாக போருக்கு ஆயத்தம் அறிஞர் தபிரானியின் அறிவிப்பிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் குறைஷிகள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் என்ற செய்தி தனக்கு கிடைப்பதற்கு மூன்று நாட்கள் முன்னதாகவே போருக்கான சாதனங்களை தயார் செய்யும்படி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 அல்லாஹுவின் மீது ஆணையாக இது குறைஷிகளிடம் போர் புரிவதற்கான காலமும் இல்லையே நபிசல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் எங்குதான் செல்லப்போகிறார்கள் என்று அபுபக்கர் ரதி அல்லாஹ் கேட்டதற்கு அல்லாஹுவின் மீது ஆணையாக அது பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் வான்கா கூறிவிட்டார்கள் மூன்றாவது நாள் காலையில் குஜாஹா கோத்திரத்தைச் சேர்ந்த அம்ரிப் சாலிம் என்பவர் நாற்பது நபர்களுடன் நபி சொல்லாஹ் அலிஹிவாஸ்லாம் அவர்களின் சமூகத்திற்கு வருகை தந்து முன்னால் கூறப்பட்ட அந்த கவிகளை பாடினார் அப்போதுதான் உடன்படிக்கை மீறப்பட்டு விட்டது என்பதை முஸ்லிம்கள் அறிந்து கொண்டார்கள் அம்ரு வந்து சென்றதற்கு பின் புதையில் சிலர் தோழர்களுடன் நபியவர்களிடம் வந்து நடந்த நிகழ்ச்சியைப் பற்றி விவரித்தார் புதையில் சென்றதற்கு பின் அபு சுஃபியான் வந்ததை பார்த்த முஸ்லிம்கள் தாங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மை என்பதை அறிந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின் நபி சொல்லாஹ் ஹலிவஸ்லாம் அவர்கள் முஸ்லிம்களை போருக்கு தயாராகும்படி கட்டளையிட்டதுடன் நாம் மக்காவிற்கு செல்ல இருக்கிறோம் என்றும் அறிவித்தார்கள் மேலும் அல்லாஹுவே நான் குறைச்சிகளின் ஊருக்கு அவர்களுக்கு தெரியாமல் திடீரென நுழையும் வரை எந்த செய்தியும் அவர்களுக்கு சேராமலும் ஒற்றர்கள் அவர்களை சென்றடையாமலும் நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் மேலும் தங்களின் படையை பற்றிய செய்தியை முழுமையாக மறைப்பதற்காக வேறொரு திசையில் சிறிய படை ஒன்றை நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அனுப்பி வைத்தார்கள் ஹிஜ்ரி எட்டு ரமலான் மாதம் தொடக்கத்தில் மதினாவிலிருந்து மூன்று பரிது தொலைவில் தூ கஷப் துல் மர்வா என்ற இடங்களுக்கு மத்தியிலுள்ள இளம் என்ற இடத்திற்கு அபு ஹதாதா இவ் ரிப் இ ரதல்லா அவர்களின் தலைமையில் எட்டு வீரர்கள் கொண்ட ஒரு படையை நபி சதல்லா ஹலேவாஸ்லாம் அவர்கள் அனுப்பினார்கள் நபி அவர்களும் இளம் என்ற இடத்திற்குத்தான் செல்ல இருக்கிறார்கள் என்று மக்கள் என்ன வேண்டும் இதே செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக நபி சொல்லா ஹலிவாஸ்லம் இவ்வாறு செய்தார்கள் இந்த படை தனது பயணத்தை தொடர்ந்து நபி சொல்லலா அலைவாஸ்லம் கூறி இடத்தை சென்று அடைந்த போது நபி அவர்கள் மக்கா நோக்கி பயணமாகி விட்டார்கள் என்ற செய்தி அந்த படைக்கு கிடைத்தது உடன் அவர்களும் நபி அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள் ஆதாரம் ஜாது மஹாத் இப்னு நபி அவர்கள் மக்கா வருகிறார்கள் என்ற செய்தியை தெரிவிப்பதற்காக ஹாத்திப் இவன் அபு பல்தா என்ற நபித்தோழர் கடிதம் ஒன்றை எழுதி ஒரு பெண் மூலம் அனுப்பினார் கூலியும் கொடுத்தார் அந்த பெண் தலைமுடி சட்டைக்குள் வைத்துக் கொண்டு புறப்பட்டாள் ஆனால் அல்லாஹ் வஹியின் மூலம் இறை மூலம் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான் உடனே நபி அவர்கள் அலி மிக்தாத் ஜுபேர் அபு மர்சத் கனவி ரொல்லாஹ் ஹான்கும் ஆகியோரை அழைத்து நீங்கள் காக் என்ற தோட்டத்திற்கு செல்லுங்கள் அங்கு ஒரு பெண் பயணி இருப்பால்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 நாங்களும் பொ கூற மாட்டோம் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீயாக அந்த கடிதத்தை கொடுத்து அல்லது உனது ஆடையை களைந்து நாங்கள் தேடுவோம் என்று அலி ரதுயொல்லாஹ் வன்கு கூறினார்கள் அலியின் பிடிவாதத்தை பார்த்த அந்த பெண் விலகி கொள் என்று கூற அலி ரதுயொல்லாஹ் வன்கு விலகி கொண்டார்கள் தனது சடையை அவிழ்த்து அதில் இருந்த எடுத்து அவர்களிடம் கொடுத்தால் அவர்கள் அதை நபி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அந்த கடிதத்தில் ஹாத்திபி அபு பல்தா குறைஷிகளுக்கு எழுதுவது நபி சொல்லாஹூ அலைவாஸ்லம் உங்களை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் ஹாத்திபே அழைத்தார்கள் ஹாத்திபே இது என்ன என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் மதம் இல்லை அதை மாற்றிக்கொள்ளவும் இல்லை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 நான் குறைசிகளுக்கு இந்த உதவியை செய்தால் அதனால் அவர்கள் எனது குடும்பத்தை பாதுகாப்பார்கள் அதற்காகவே நான் அவர்களுக்கு இந்த உதவியை செய்ய ஆசைப்பட்டேன் என்று ஹாத்திப் ரதி அல்லாஹ் பதில் கூறினார் இந்த பதிலை கேட்டுக் உமர் ரதி உல்லாஹ் கான்கு தூதரே அவரது கழுத்தை சீவை எனக்கு அனுமதி தாருங்கள் அவர் நிச்சயமாக அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து விட்டார் அவர் நயவஞ்சகராகிவிட்டார் என்று கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் அல்லாஹ் பதிலில் கலந்து பார்த்து நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் நான் உங்களின் பாவங்களை நிச்சயமாக மன்னித்து விட்டேன் என்று கூறியிருக்கின்றான் உமரே இவர் பதிரில் கலந்து என்பது உனக்கு தெரியாதா என்று கூறினார்கள் நபி அவர்களின் இந்த பதிலால் உமரின் கண்களில் கண்ணீர் மல்கியது அல்லாஹுவும் அவனது தூதரம் மிக அறிந்தவர்கள் என உமர்வத ஆதாரம் சஹி உல் புகாரி இவ்வாறு ஒற்றர்கள் வழியாக செய்தி கடத்தப்படுவதையும் அல்லாஹ் தடுத்துவிட்டான் முஸ்லிம்கள் போருக்கு தயாராகி வருகிறார்கள் என்ற எவ்வித செய்தியும் குறைஷிகளுக்கு கிடைக்கவில்லை மக்காவை நோக்கி இஸ்லாமிய படை ஹிஜ்ரி எட்டு ரமணான் மாதம் பிறை பத்தில் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் பத்தாயிரம் தோழர்களுடன் மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் மதினாவில் அபு ரூஹ் கிஃபாரி ரது அல்லாஹ் வன் என்ற தோழரை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் தனக்கு பிரதிநிதியாக நியமித்தார்கள் நபி அவர்கள் ஜுஹ்பார் என்ற இடத்தில் அல்லது அதை தாண்டி ஓரிடத்தில் சென்று கொண்டிருந்த நபி அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் இவ்வளவு அப்துல் முத்தாலிப் தனது குடும்பத்தினருடன் அவர்களை சந்தித்தார்கள் இவர்கள் இஸ்லாமையேற்று நபி அவர்களை சந்திக்க தனது குடும்பத்தார்களுடன் மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்து மதினா நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் பிறகு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அபுவா என்ற இடத்தில் தங்கியிருந்த போது நபி அவர்களது பெரிய தந்தையின் மகன் அபு சுஃபியான் இவ்வளவு ஹாரிஸ் என்பவரும் மாமி மகன் அப்துல்லா இவ்வளவு அபு உமையா ஆகிய இருவரும் வந்தார்கள் ஆனால் இந்த இருவரும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை எப்போதும் இகழ்ந்து கொண்டிருந்ததாலும் அதிகம் தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்ததாலும் அவர்களை சந்திக்க அவர்களுடன் பேச நபி அவர்கள் மறுத்துவிட்டார்கள் நபி அவர்களின் மனைவி உம்மு சலமார் உதயோல்லாஹான்கா அல்லாஹுவின் தூதரே உங்களது பெரிய தந்தையின் மகனும் மாமி மகனும் உங்களின் புறக்கணிப்பால் நற்பேறு அற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் மேலும் அருகில் அவது எல்லாஹ் நீ நபியவர்களின் முன்பக்கமாக சென்று நபி யூசுஃப் அலைஹு சலாத்து அவர்களின் சகோதரர்கள் யூசுஃபிடம் கூறியதைப் போன்று கீழ்காணும் வசனங்களை நீயும் கூறு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் பிறரை விட தான் அதிக நற்பண்புள்ளவராக இருப்பதையே அதிகம் விரும்புவார்கள் அதாவது தனக்கு தீங்கிழைத்த தனது சகோதரர்களை நபி யூசுஃப் அலேஹு சொலாத்து மன்னித்து விட்டார்கள் அப்படியிருக்க நபி சொல்லாஹ் அலேவாஸ்லாம் அவர்களும் நிச்சயம் மன்னிப்பார்கள் என்று அபு சுஃப்யானிடம் கூறினார்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 அதற்கு நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் இன்றைய தினம் நான் உங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்துவது இல்லை அல்லஹும் உங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவானாக அவன் கருணையாளர்களில் எல்லாம் மகா கருணையாளன் அல் குர்ஆன் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் தொன்னூற்றி என்ற வசனங்களை கூறினார்கள் அதன் பிறகு அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இது சத்தியம்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 அவரது நெஞ்சில் அடித்து நீதான் என்னை ஒவ்வொரு இடங்களிலும் என்று கூறினார்கள் இஸ்லாமியால் நபிசல்லா அலைவாஸ்லாம் அவர்களும் முஸ்லிம்களும் நோன்பு வைத்திருந்தார்கள் உஸ்வான் என்ற இடத்திற்கு அருகிலுள்ள குதைத் என்ற கிணற்று கருகில் இறங்கி அனைவரும் நோன்பு திறந்தார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது பை இப்னு அதற்கு பின் தொடர்ந்து பயணித்து பாத்திமா பள்ளத்தாக்கு என்று கூறப்படும் மர் உல் அஹ்ரான் என்ற இடத்தில் இறங்கினார்கள் அங்கு நெருப்பு மூட்டும்படி நபி சொல்லலாஹ் அலைவாசல்லம் கற்றையிட ஒவ்வொரு நபி நெருப்பு மூட்டினார்கள் மொத்தம் பத்தாயிரம் நெருப்பு குண்டங்கள் அங்கு மூட்டப்பட்டன இரவில் படையின் பாதுகாப்புக்கு உமரிபுன ஹத்தாபை நபி சொல்லலாஹ் அலைவாசல்லம் தலைமை தாங்க வைத்தார்கள் நபி முன் அபு சுஃபியான் முஸ்லிம்கள் மர்ருல் அஹ்ரானில் தங்கியதற்கு பின் நபி அவர்களின் வெள்ளை கோவேறு அப்பாஸ் ரதியு அல்லாஹ் வன்கு ஏறி அங்கிருந்து புறப்பட்டார் விறகு சேகரிக்க அல்லது வேறு யாராவது கிடைப்பார்களா என்று தேடினார் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அக்கா வரும் செய்தியை குறைசிகளுக்கு சொல்லி அனுப்பினால் நபி சொல்லாஹ்ஹாஹ் அலிவ் வலம் அக்காவுக்குள் நுழைவதற்கு முன்பதாக நபியவர்களிடம் வந்து தங்களுக்குரிய பாதுகாப்பை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அப்பாஸின் நோக்கமாக இருந்தது அல்லாஹ் எந்த வகையிலும் குறைஷிகளுக்கு நபியவர்களின் நடவடிக்கை தெரியாமல் மறைத்துவிட்டான் அவர்கள் பயத்துடனும் எந்த நேரத்திலும் தாங்கள் தாக்கப்படுவோம் என்றும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மக்காவில் அபு சுஃப்யான் வருவோர் போவோரிடமெல்லாம் நபியவர்களின் செய்தியைப் பற்றி துருவி துருவி விசாரித்துக் கொண்டிருந்தார் ஒருநாள் இரவில் அபு ஹக்கீம் இவ்னு ஹிசாமும் புதைல் இவ்நோ வரக்காவும் நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக விசாரித்துக் கொண்டே மக்காவை விட்டு வெளியேறினார்கள் அன்றிரவுதான் நபியவர்கள் மறு லஹ்ரானில் படையுடன் தங்கியிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியை பற்றி அப்பாஸ் ரதி அல்லாஹ் கூறுவதை கேட்போம் நான் நபி அவர்களது கோவேறு கழுதையின் மீது இரவின் இருளில் சென்று கொண்டிருந்தேன் அபு மற்றும் புதேல் ஆகிய இருவரும் பேசிக் காதில் கேட்டது இன்றைய இரவில் ஏறியும் நெருப்பைப் போன்றும் இங்கு கூடியிருக்கும் படையை போன்றும் நான் வேறு எப்போதும் பார்த்ததில்லை என்று அபு சுஃப்யான் புதேலிடம் கூறினார் இங்கு வந்திருப்பது குஜாவின் படையாக இருக்கலாம்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 இதோ இவர்தான் நபியுடைய தந்தையின் சகோதரர் ஆவார் இது நபியின் கோவேறு கழுதையாகும் என்று பேசிக் கொண்டார்கள் இவ்வாறே நான் உமர் இவன் ஹத்தாப்ரதியாஹ் அன்கு மூட்டியிருந்த நெருப்பு கருகில் சென்றபோது அவர் இது யாரென்று கேட்டுக்கொண்டே என்னை நோக்கி எழுந்து வந்தார் வாகனத்தின் பின்னால் அபு பார்த்தவுடன் இவர்தான் அல்லாஹுவின் எதிரி அபு சுஃப்யான் எல்லா புகழும் எவ்வித ஒப்பந்தமும் நமக்கு மத்தியில் இல்லாமல் இருக்கும் இந்த வேளையில்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 அல்லாஹுவின் தூதரே நான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்று கூறி நபி கருகில் கொண்டு அவர்களது தலையை எனது நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டேன் மேலும் இன்றிரவு என்னை தவிர வேறு யாரும் நபியிடம் பேச அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினேன் ஆனால் உமர்வதையல்லாஹு அன்பு அபுசுப்யான் விஷயத்தில் மிக பிடிவாதமாக இருந்தார்கள் நான் உமரே சற்று பொறுங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உமது அதிக சேர்ந்தவராக இவர் இருந்திருந்தால் நீ இவ்வாறு கூற மாட்டாய் என்று கூறினேன் அதற்கவன் அப்பாஸே நீங்கள் சற்று பொருங்கள் எனது தந்தை இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதை விட நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு மிக விருப்பமானதாகும் அதாவது என் தந்தை முஸ்லிமாகுவதை விட நீங்கள் முஸ்லீம் எனக்கு அதிக விருப்பமானதாகும் ஏனென்றால் என் தந்தை முஸ்லிமானால் நபிக்கு ஏற்படும் விட நீங்கள் முஸ்லீமானால் நபிக்கு அதிக ஏற்படும் என்று கூறினார் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் அப்பாசே நீர் இவரை அழைத்துச் சென்று உமது கூடாரத்தில் தங்க வைத்து காலையில் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் காலையில் நான் அவரை அழைத்துக் கொண்டு நபியிடம் சென்றேன் அவரை பார்த்த நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் அபு சுஃபியானே உனக்கு என்ன கேடு நேர்ந்தது அல்லாஹ வைத்தவா் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நீ இன்னமும் தெரிந்து கொள்ளவில்லையா என கூறினார்கள் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி நீங்கள் மிக கண்ணியமிக்கவர்கள் உறவுகளை அதிகம் பேணுகிறீர்கள் அல்லாஹவுடன் வேறொரு இறைவன் இருந்திருந்தால் அவர் இன்று எனக்கு ஏதாவது நிச்சயம் பயன்பட்டிருப்பார் என அபுசுஃபியான் கூறினார்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 எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி நீங்கள் மிக கண்ணியமிக்கவர்கள் உறவுகளை அதிகம் பேணுகிறீர்கள் ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு சற்று சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது என்று அபு கூறினார் இதை கேட்ட அப்பாஸ் ரதியுல்லாஹ் வன்கு உனக்கு என்ன கேடு நீ கொல்லப்படுவதற்கு முன் இஸ்லாமிய ஏற்றுக்கொள் லாஇலாஹல்லாஹ் மஹமது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லிவிடு என்று கூறினார் அவரும் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவ சாட்சியும் ஒழிந்தார் மக்கா நோக்கி இஸ்லாமிய படை அன்றைய காலை பொழுதில் அதாவது ஹிஜ்ரி எட்டு ரமலான் மாதம் பிற பதினேழு செவ்வாய்க்கிழமை காலையில் நபி சொல்லாஹ் அலைவாசலம் மறு லஹ்ரானிலிருந்து மக்கா நோக்கி புறப்படலானார்கள் வழி குறுகளாக உள்ள கத்மூல் ஜபல் என்ற இடத்தில் அபுசுஃபியானி நிறுத்திவை அல்லாஹுவின் படை அவரை கடந்து செல்வதை பார்க்கட்டும் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அப்பாசுக்கு ஆணை பிறப்பித்தார்கள் அப்பாசும் அவ்வாறே செய்தார் தங்களிடம் உள்ள கொடிகளுடன் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அபுசுஃப்யானை கடந்து சென்ற போதெல்லாம் இவர்கள் யார் என்று அப்பாசிடம் விசாரிப்பார் அப்பாஸ் சதி அல்லாஹான்ஹு உதாரணமாக சுலைம் என்று கூறுவார் அதற்கு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 அப்பாஸே இவர்கள் யார் என்று கேட்டார் இக்குழுவில் அல்லாஹின் தூதர் தனது முஹாஜிர் மற்றும் அன்சாரி தோழர்களுடன் செல்கிறார்கள் என்று அப்பாஸ் ரதி அல்லாஹ் வான்கு பதில் சொன்னார் இதை கேட்ட அபு நிச்சயமாக இவர்களை யாராலும் எதிர்க்க முடியாது ஓ அபுல் பதுலே உமது சகோதரருடைய மகனின் ஆட்சி இன்று கொடிகட்டி பறக்கிறதே என்று கூறினார் அப்பாஸ் ரதி அல்லாஹ் வான்கு இதுதான் நபித்துவமாகும் சாதாரண அரசாங்கம் அல்ல என்று கூறினார் ஆம் சரிதான் என்று அபு கூறி முடித்தார் கொடியை ஏந்தியிருந்தார் அவர் அபு சுஃபியானுக்கு அருகில் வந்தபோது இன்றைய தினம் கடுமையான போராட்ட நாளாகும் இன்றைய தினம் மான மரியாதை எடுக்கப்படும் இன்றைய தினம் அல்லாஹ் குறைசிகளை கேவலப்படுத்திவிட்டான் என்று கூறினார் இந்த வார்த்தை அபு சுஃபியானுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது அபுசுஃபியானுக்கு அருகில் நபி சொல்லாஹ் அலிவசம் அல்லாஹுவின் தூதரே சாதி கூறினார் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்டார் அவர் என்ன கூறினார் என்று நபி சொல்லா அலை கேட்க இன்னின்னதை அவர் பேசினார் என அபு விளக்கினார் நபியுடன் இருந்த உஸ்மான் மற்றும் அப்துல் இப்னு அவுப் ரஜியுல்லாஹ் வன்கும் இருவரும் அல்லாஹுவின் தூதரே மேலும் அவர் குறைசிகளை கொன்று குவித்து விடுவார் என நாங்கள் அஞ்சுகிறோம் என்றார்கள்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 அவரது மீசையை பிடித்து இழுத்து கெண்டைக்கால் கொளுத்த இந்த திமிர் விடித்தவனை கொன்று விடுங்கள் கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பதற்கு இவனுக்கு தகுதி இல்லை என்று கூறினார் ஆனால் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காது அபு சுஃப்யான்றது எல்லாக அன்பு மக்களே உங்களுக்கு கேடு நேர்ந்தது எனது பேச்சை கேளுங்கள் இவளது பேச்சை கேட்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள்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 கந்தமா என்ற இடத்தில் ஒன்று சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை எதிர்க்க ஆயத்தமானார்கள் அந்த படையில் ஹிமா சிப்ன ஹைஸ் என்பவனும் இருந்தான் இதற்கு முன் இவன் தனது வீட்டில் எப்போதும் ஆயுதங்களை தயார்படுத்திக் கொண்டே இருப்பான் ஒரு அவனது மனைவி அவனிடம் எதற்காக நீ இவ்வாறு தயார் செய்கிறாய் என்று கேட்டாள்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 நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் இந்த இடத்தை அடைந்தவுடன் தங்களது படையை நிறுத்தி அதை பல பிரிவுகளாக அமைத்தார்கள் அதாவது வளப்பக்கம் உள்ள படைக்கு காலி திபுணு வலிதை தளபதியாக்கினார்கள் இந்த படையில் அஸ்லம் சுலைம் கிஃபார் முசைனா ஜொஹைனா மற்றும் பல அரபிக் கோத்திரங்கள் இருந்தன உங்களுடன் குறைச்சிகளில் எவராவது போர் புரிய வந்தால் அவரை வெட்டி வீசிவிடுங்கள் மக்காவின் கீழ்ப்புறமாக சென்று எனது வருகைக்காக சஃபா மலையில் எதிர்பார்த்திருங்கள் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கூறி அனுப்பினார்கள்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 இஸ்லாமிய படை மக்காவுக்குள் நுழைகிறது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கூறிய வழியில் இஸ்லாமிய படையின் ஒவ்வொரு பிரிவும் புறப்பட ஆரம்பித்தது காலித் ரஜியுல்லாஹ் வான்கு மற்றும் அவரது படையினரும் தங்களை எதிர்த்த முஷ்ரீக்குகளை வெட்டி வீழ்த்தினார்கள் காலிதின் படையிலிருந்த குர் சிப்னு ஜாபிர் ஃபிக்ரி குனைஸ் இப்னு காலித் இப்னு ரபியா ரஜியுல்லா வான்கும் ஆகிய இருவரும் படையை விட்டு வழிதவரி வேறொரு வழியில் சென்றார்கள் இந்த இருவரையும் குறைஷிகள் கொன்றுவிட்டார்கள் கந்தமா என்ற இடத்தில் ஒன்று சேர்ந்திருந்த குறைசி வீரர்கள் காலிதின் படையை எதிர்த்தார்கள் ஆனால் முஸ்லிம் வீரர்கள் எதிர்த்து தாக்கியதில் பன்னிரண்டு முஷ்ரிக்குகள் கொல்லப்பட்டார்கள் இதை பார்த்து கதிகளங்கிய முஷ்ரிக்குகள் உயிர் விளைக்க தப்பித்து ஓடலானார்கள் இவ்வாறு புறமுதுகுட்டி ஓடியவர்களில் முஸ்லிம்களுடன் சண்டை செய்வதற்காக நீண்ட காலமாக ஆயுதத்தை தயார் செய்து வைத்திருந்த ஹிமாஸ்இ கைஸும் ஒருவனாவான் தப்பித்து ஓடிய இவன் தனது வீட்டுநுள் ஒளிந்துகொண்டு விரைவாக கதவை தாளிட்டுக் என்று கத்தினான்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 ஹாலித் ரஜியுள்ளாஹ் வான்கு இவ்வாறு மக்காவுக்குள் நுழைந்து சஃபா மலையில் நபி சுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை சந்தித்தார் இது ஒருபுறம் இருக்க ஜுபேர் ரதி வான்கு இன்றைய ஃபத் பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள ஹுஜூன் என்ற இடத்தில் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் தன்னிடம் கொடுத்த கொடியை நட்டுவிட்டு அந்த இடத்தில் ஒரு கூடாரம் அமைத்தார்கள் பிறகு நபி சுல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் வருகைக்காக அங்கேயே தங்கியிருந்தார்கள் நபி அவர்கள் சங்கை மிகு நுழைகிறார்கள் சிலைகளை அகற்றுகிறார்கள்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 அசத்தியம் மறைந்தது நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் அல்குர் ஆன் அத்தியாயம் பதினேழு வசனம் எண்பத்தி என்ற வசனத்தை ஓதியவர்களாக குத்தி கீழே தள்ளினார்கள் சிலைகள் எல்லாம் முகம் குப்புற கீழே விழுந்தன நபி அவர்கள் வாகனத்தின் மீது இருந்து கொண்டே தவாப் செய்தார்கள் இஹ்ராம் அணியாமல் இருந்ததால் தவாப் மட்டுமே செய்தார்கள் தவாஃபை முடித்தவுடன் உஸ்மான் இவனு தலார் அவர்களை அழைத்து அவரிடம் இருந்து காபாவின் சாவியை பெற்று அதை திறக்க கூறினார்கள் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் உள்ளே நுழைந்து வரையப்பட்ட பல படங்களை பார்த்தார்கள் அந்த படங்களில் நபி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலி சொல்லாத்து வஸ்லாம் ஆகிய இருவரும் அம்புகளை கொண்டு குறிபார்க்கும் வகையில் வரையப்பட்ட படமும் இருந்தது இதனை கண்ட நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் அல்லாஹு இவ்வாறு வரைந்தவர்களை நாசமாக்குவானாக இந்த இருவரும் ஒரு காலமும் அம்புகளை கொண்டு குறி கிடையாது என்றார்கள் மேலும் காபாவுக்குள் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண் புறாவின் உருவம் இருந்தது அதையும் நபி சொல்லலா அலைவாஸ்லம் தங்களது கைகளால் உடைத்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் கட்டளை அங்கு வரையப்பட்டிருந்த மற்ற உருவப்படங்களும் அளிக்கப்பட்டன நபி அவர்கள் காபாவில் தொழுகிறார்கள் குறைஷிகளிடம் உரையாற்றுகின்றார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் காபாவிற்குள் நுழைந்து கதவை தாளிட்டுக் நபியுடன் உசாமா பிலால் ரதா ஹான்கும் ஆகிய இருவரும் உள்ளே உடனிருந்தார்கள் காபாவின் வாயிலுக்கு நேர் திசையில் உள்ள சுவரை நோக்கி வந்து மூன்று முழங்கல் சுவருக்கும் தனக்குமிடையே இடைவெளி விட்டு நின்று காபா அப்போது ஆறு தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருந்தது நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் தனது இடப்புறத்தில் இரண்டு தூண்கள் வலப்புறத்தில் ஒரு தூண் தனக்கு பின் மூன்று தூண்கள் இருக்குமாறு அமைத்து நின்று தொழுதார்கள் தொழுத பின் சுற்றி வந்து ஒவ்வொரு மூலையிலும் லாஇலாஹல்லாஹ் அல்லாஹு அக்பர் இறைவனை புகழ்ந்து மேன்மைப்படுத்தினார்கள்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 மேற்கூறிய இந்த திருவசனத்தை ஓதி காட்டிய பின்பு குறைட்சி கூட்டத்தினரே நான் உங்களிடம் எவ்விதம் நடந்து கொள்வேன் என கருதுகிறீர்கள் என நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கேட்க நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள் நீங்கள் எங்களுக்கு சிறந்த சகோதரராகவும் எங்களில் சிறந்த சகோதரரின் மகனாகவும் இருக்கின்றீர்கள் என பதில் கூறினார்கள் நபி சொல்லலாஹ் அலைவஸ்லம் நான் உங்களுக்கு யூசுப் நபி தனது சகோதரருக்கு கூறியதைப் போன்றுதான் கூறுவேன் உங்களை எவ்விதத்திலும் பழிக்கப்படாது நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் செல்லலாம் என்று கூறினார்கள் காபாவின் சாவியை உரியவரிடம் வழங்குதல் உரைக்கு பின்பு நபி சல்லாஹ் அலைவசல்லம் கீழிறங்கி வந்து பள்ளியில் அமர்ந்தார்கள் உஸ்மான் இபனு தல்காவிடமிருந்து காபாவின் சாவியை அலிரதியொல்லா வன்கு வாங்கியிருந்தார் அச்சாவியை எடுத்துக்கொண்டு அலி ரத்யுல்லா ஹன்கு நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே ஹாஜிகளுக்கு நீர் புகட்டும் பொறுப்பு எங்களுக்கு இருப்பதுடன் காபாவை பராமரிக்கும் பொறுப்பையும் எங்களுக்கு வழங்குங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்றார்கள் இந்த விஷயத்தை கூறியவர் அப்பாஸ் அதியுல்லாஹ் ஹான்கு என்றும் ஓர் அறிவிப்பில் வந்துள்ளது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 தபக்காத் என்ற நூலில் இவ்வளவு சாத் ரஹமத்துல்லாய் அலை குறிப்பிடுகிறார் நபி சொல்லாஹ் அலே வஸ்லம் உஸ்மானிடம் சாவியை வழங்கும் இதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் இது உங்களிடம் காலம் காலமாக இருந்து வரட்டும் அநியாயக் காரனை தவிர வேறு எவரும் உங்களிடம் இருந்து இதனை பறிக்க மாட்டான் உஸ்மானே நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தனது வீட்டிற்கு நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளியாக நியமித்திருக்கின்றான் இந்த காபாவின் மூலம் நல்வழியில் உங்களுக்கு கிடைக்கும் பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் காபாவின் தொழுகை நேரம் வந்ததும் பிலாலுக்கு அதான் ஒழிக்கும்படி நபி சுல்லாஹ் அலைவசம் கட்டளையிட்டார்கள் அதாவது பாங்கு கூறும்படி கட்டளையிட்டார்கள் காபாவின் முற்றத்தில் அபு சுஃபியான் இப்னு ஹர்ஃப் அத்தாபு இப்னு உசைத் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ஆகிய பெரும் தலைவர்கள் வீற்றிருந்தார்கள் அதனை கேட்ட அத்தாபு திண்ணமாக அல்லாஹு எனது தந்தை உசேதை கண்ணியப்படுத்தி காப்பாற்றி விட்டான் இதுபோன்ற சப்தத்தை அவர் கேட்கவில்லை அப்படி கேட்டிருந்தால் அவர் கடும் கோபம் கொண்டிருப்பார் என்று கூறினார் ஹாரிஸ் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த அதானில் சொல்லப்படும் விஷயம் உண்மை என்று நான் அறிந்திருந்தால் அதனை பின்பற்றி இருப்பேன் இதனை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபுசுஃபியான் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இது விஷயமாக நான் ஏதும் பேச மாட்டேன் அப்படி ஏதேனும் நான் பேசிவிட்டால் இந்த பொடி கற்கள் கூட என்னை பற்றிய திரிவித்து விடும் இவர்களின் இந்த உரையாடலுக்கு பின் அவர்களிடம் சென்ற நபி சுல்லாஹ் அலைவாஸ்லம் நீங்கள் பேசியது எனக்கு நன்கு தெரியும் என்று கூறிவிட்டு அவர்கள் பேசியவற்றை அவர்களிடமே விவரமாக கூறினார்கள் இதனை கேட்ட ஹாரிஸும் அத்தாவும் அல்லாஹுவின் மீது ஆணையாக எங்களுடன் இருந்த வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது அவ்வாறு யாராவது உங்களுக்கு இதனைப் பற்றி சொல்லியிருக்கலாம் என்று எங்கனும் நாங்கள் கூற எனவே நீங்கள் அல்லாஹுவின் தூதர் தான் என சாட்சி கூறுகிறோம் என்றார்கள் சலாத்துல் ஃபத்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 ஆனால் சிலர் நபிசல்லாஹாஹாஹாஹாஹலிவசமி தொழுகையைத் தொழுத நேரம் லுஹா முற்பகல் நேரமாக இருந்ததால் இதனை சலாத்து லுஹா என எண்ணிக்கொள்கிறார்கள் உம்முஹானி ரதியுல்லாஹன்ஹா தனது கணவரின் இரண்டு சகோதரர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு வழங்கியிருந்தார் இந்த இருவரையும் கொன்றுவிட அலி ரத்யுல்லா ஹான்கு விரும்பினார்கள் ஆனால் இந்த இருவரையும் வீட்டிற்குள் வைத்துக் கொண்டே உம்மு ஹானி ரதுலாஹா வீட்டை தாளிட்டு விட்டார்கள் நபிசுல்லா அலைவாஸ்லம் வீடு வந்தவுடன் அந்த இருவருக்காக பாதுகாப்பு கோரினார்கள் அதற்கு நபிசுல்லா அலைவாஸ்லம் உம்மு ஹானியே நீங்கள் பாதுகாப்பு தந்தவர்களுக்கு நாமும் பாதுகாப்பை வழங்குகிறோம் என்று கூறினார்கள் பெரும் குற்றவாளிகளை கொல்ல கட்டளை எடுதல் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இன்றைய தினம் ஒன்பது கொடும் காஃபியர்களை நிராகரிப்பவர்களை அவர்கள் காபாவின் திரைக்குள் நுழைந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என கட்டளையிட்டார்கள் அவர்களின் பெயர்கள் என்னவென்றால் ஒன்று அப்துல் உஜா இப்னு கதல் இரண்டாவது அப்துல்லா இவ்நூ சாத் இவனு அபு சரஹ் மூன்று இஹ்ரிமா இவ்னு அபு ஜஹல் நான்கு ஹாரிஸ் இப்னு நுஃபைசல் இப்னு துஹாப் ஐந்து மக்கீஸ் இப்னு சுபாபஹ் ஆறு ஹபார் இப்னு அல் அஸ்வத் ஏழு மற்றும் எட்டாக இப்னு கத்தலின் ரெண்டு அடிமை பாடகிகள் ஒன்பது அப்துல் முத்தாலிப் வம்சத்திற்கு சொந்தமான சாரா எனும் அடிமை இந்தப் பின்னிடம்தான் ஹாத்திப் அனுப்பிய இராணுவ இரகசிய கடிதம் பறிமுதல் செய்யப்பட்டது இவர்களை பற்றியுள்ள குறிப்புகள் அடுத்து வர இருக்கின்றன அப்துல்லா என்ன சாதை உஸ்மான் ரஜியல்லு அழைத்து வந்து சிபாரிசு செய்ய நபி சொல்லு அலை ஏற்றுக் கொண்டார்கள் எனவே அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டது இவர் இதற்கு முன் ஒருமுறை இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத் செய்து மதினா வந்திருந்தார் சில காலங்கள் அங்கு தங்கிய பின் இஸ்லாமை விட்டு வெளியேறி மக்கா வந்து விட்டார் இவர் நபியின் அவையில் தான் இப்போது முஸ்லிமாகி விடுவதாக அறிவித்தார் ஆனால் தங்களது தோழர்களில் யாராவது ஒருவர் அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் இருந்ததால் அவரது இஸ்லாமை ஏற்க தயக்கம் காட்டினார்கள் பின்பு சிறிது நேரம் கழித்து அவரது இஸ்லாமை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் ஏற்றுக்கொண்டார்கள் அப்துல் உஜா இவ்வளவு கத்தல் காபாவின் திரையை பிடித்து தொங்கிக் நபி தோழர் ஒருவர் நபியிடம் வந்து என்ன செய்வது என்று கேட்டார் அவனை கொன்றுவிட வேண்டியதுதான் என நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறியவுடன் அவர் அவனை கொன்றுவிட்டார் மகீஸ் இவனு சவாபா இவன் ஏற்கனவே முஸ்லீமாக இருந்தான் ஓர் அன்சாரி தோழரை கொன்றுவிட்டு மதம் மாறி முஷ்ரிகடன் சேர்ந்து இவனை நுபைலா இவனு அப்துல்லா ரதியுல்லா வான்கு என்பவர் கொன்றுளித்தார் ஹாரிஸ் இவனு துஃபைல் இவன் மக்காவில் நபி அதிகம் துன்புறுத்தி கொண்டிருந்தான் இவனை அலி ரதா வான்கு கொன்றார்கள் ஹப்பார் இவ்னு அஸ்வத் இவர்தான் நபிசல்லா அலைவாஸ்லாம் அவர்களின் மகள் ஜைனப் ரதியுள்ளாஹ் ஹன்கா ஹிஜ்ரத் செய்து மதினா சென்றபோது வழி தனது ஈட்டியால் குத்தினார்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 ஹாரிஸ் இவ்னு துலாத்தில் அல் குசாயி என்பவனையும் கொல்லும்படி நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கட்டளையிட்டார்கள் எனவே அவனை அலி ரஜியுல்லாஹ் வான்கு கொன்றொழித்தார்கள் என அபு மஹ்ஷா ரஜியல்லாஹ் வான்கு கூறுகிறார் பிரபல கவிஞர் கஹாப் இவ்னு ஜுஹைரையும் கொல்லும்படி நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் ஆனால் இவர் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சமூகம் வந்து இஸ்லாமை ஏற்று தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டார் பற்றி விரிவான செய்தி பின்னால் வரவிருக்கின்றது இவ்வாரே ஹம்சார் அதில்லாஹ் அனுகு அவர்களை கொலை செய்த வக்ஷியையும் கொன்றுவிட கற்றளையிடப்பட்டது பின்னர் இஸ்லாமியை தழுவியதால் மன்னிக்கப்பட்டது அபு சுஃப்யானின் மனைவி ஹிந்து பிந்து உத்பாவும் கொலைப்பட்டியலில் இருந்தார் அவரும் இஸ்லாமை ஏற்றதால் மன்னிக்கப்பட்டார் இப்னு கத்தலின் அடிமை பெண் அர்னப் என்பவளும் கொலை உண்டாள் என இமாம் ஹாக்கிம் ரஹமத்துலாஹி அழகி குறிப்பிடுகின்றார் கொலை உண்டவர்களில் உம்மு சஹாத் என்பவரும் உண்டு என இப்னு இசாக் ரஹமதுல்லாஹி அழகி குறிப்பிடுகின்றார் இந்த கணக்கின்படி எட்டு ஆண்களும் ஆறு பெண்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இங்கு கூறப்பட்ட அர்ணப் உம்மு சஹாத் இருவரும் இப்னு கத்தலின் ரெண்டு பாடகிகளாக இருக்கலாம் அந்த இருவருடைய பெயர்கள் அல்லது புனை பெயர்களில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையால் தனித்தனியாக கூறப்பட்டிருக்கலாம் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹ் அலேஹின் கூற்று முடிவுற்றது ஆதாரம் இப்னு உமையா பலாலா இப்னு உமையா இஸ்லாமி தழுவுதல் சஃப் குறைஷிகளின் பெருந்தலைவர்களில் ஒருவராக இருந்தும் அவரை கொல்ல வேண்டும் என்று நபி சதல்லாஹ் அலிவசம் கட்டளையிடவில்லை இருப்பினும் அவர் பயந்து மக்காவிலிருந்து ஓட்டம் பிடித்தார் அவருடைய முன்னாள் நண்பர் உமேர் இப்னு வஹப் அல் ஜுமஹி நபியிடம் அவருக்காக பாதுகாப்பு அபயம் தேடினார் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லாம் அதனை ஏற்று மக்காவுக்குள் வரும்போது தாம் அணிந்திருந்த தலைப்பாகையே கொடுத்து அனுப்பினார்கள் உமேர் அஜயுல்லா ஹான்ஹூ அதனை பெற்றுக்கொண்டு சஃப்வானை தேடி புறப்பட்டார் ஜுத்தா என்ற கடற்கரையில் யமன் நோக்கிய பயணத்திற்கு சஃப்வான் ஆயத்தமான போது உமேர் ரதுல்லாஹாஹ் அவரை சந்தித்து நபி சொல்லாஹ் ஹலேவாஸ்லாம் அவர்களிடம் அழைத்து வந்தார் சஃப்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 அங்கு கீழே கிடக்கும் பொருட்களை எடுக்கவோ கூடாது ஆயினும் அதை சேர்த்து வைக்கவும் மக்களிடம் தெரிவிக்கவும் எடுக்க அனுமதி உண்டு இங்குள்ள பொருட்களை களையக்கூடாது அப்பொழுது அப்பாஸ்ஹாஹ் வான்கு அவர்கள் இது என்ற செடியை கலைந்து கொள்ள அனுமதி தாருங்கள் இது எங்கள் கொல்லர்களுக்கும் மற்ற வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது என கூறினார்கள் அதற்கு நபி சொல்லா அலை இதுக்கீர் செடியை எடுத்து பயன்படுத்த அனுமதி அளித்தார்கள்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 குஜா சமூகத்தினரே கொலை புரிதலை கைவிடுங்கள் கொலை புரிவது பயன்தக்கதாக இருந்தால் இதற்கு முன்னர் புரிந்த கொலைகளே உங்களுக்கு போதும் இதற்கு பிறகு அந்த மா செயலை செய்யாதீர்கள் நீங்கள் கொன்றுவிட்டவர்களுக்குரிய தியத்தை கொலைக்கான நஷ்ட இன்று நான் நிறைவேற்றுகிறேன் இதற்கு பின் யாராவது கொலை செய்யப்பட்டால் கொலை உண்டவரின் உறவினர் ரெண்டு வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் ஒன்று கொலையாளியை பழிக்கு கொள்வது அல்லது தியத் வசூல் செய்து கொள்வது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 நபிசுல்லாஹ் அலேவஸ்லம் மீண்டும் மீண்டும் கேட்கவே இறுதியில் தங்களிடையே என்ன பேசினோம் என்பதை தெரிவித்தார்கள் அதற்கு நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அல்லாஹ் பாதுகாப்பானாக நான் வாழ்ந்தால் உங்களுடன் வாழ்வேன் மர்ணித்தால் உங்களுடனே மர்ணிப்பேன் என்று கூறினார்கள் பை வாங்குதல் அல்லாஹ் இஸ்லாமி ஓங்கச் செய்து நபியும் முஸ்லிம்களும் மக்காவை வெற்றி கொள்ளும்படி செய்தான் இதை பார்த்த மக்காவாசிகள் இஸ்லாமே உண்மை மார்க்கும் வெற்றி இஸ்லாமை தவிர வேறு வழி இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள் எனவே இஸ்லாமை ஏற்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பை செய்வதற்கு ஒன்று கூடினார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் சஃபா மலை குன்றுக்கு மேல் அமர்ந்து கொண்டு இதற்காக தயாரானார்கள் கீழே உமர் அலி அல்லாஹ் அன்பு கொண்டார்கள் நபி மக்களிடமிருந்து இஸ்லாமிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் தங்களால் இயன்ற செவிமடுப்போம் கட்டுப்படுவோம் என மக்கள் பை செய்தார்கள் அல் மதாரிக் என்ற நூலில் வருவதாவது நபிசுல்லா அலிவாஸ்லம் அவர்கள் ஆண்களிடம் பை அ பெற்ற பின்பு பெண்களிடம் வாங்கினார்கள் அப்போது நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் சஃபாவின் மீதும் அதற்கு கீழே உமரும் அமர்ந்திருந்தார் நபிசுல்லாஹ் அலிவாசல்லம் ஒவ்வொரு விஷயமாக கூற அதனை உமர் அதி அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் அபு சுஃபியானின் மனைவி ஹிந்து பின் உத்பா நபி வந்தார் உஹதுப்பூரில் வீரமரணம் எய்திய ஹம்சாவுடைய உடலை சின்னா பின்னமாக்கிய தனது செயலுக்கு நபி சொல்லாஹ் அலைவசம் என்ன செய்வார்களோ என்று அஞ்சியதால் தன்னை முழுதும் மறைத்துக் கொண்டு வந்தார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் நீங்கள் அல்லாஹுவுக்கு எதையும் இணையாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு வாக்கு தர வேண்டும் என்று கூற உமர் அதி அல்லாஹ் பெண்களுக்கு அதை எடுத்துரைத்தார்கள் அடுத்து நீங்கள் திருடக் கூடாது என்றார்கள் அதற்கு அபு சுஃப்யான் ஒரு கஞ்சன் நான் அவருடைய பொருளில் கொஞ்சம் எடுத்துக் என ஹிந்து வினவினார் நீ எதனை எடுத்துக் அது உனக்கு ஆகுமானதே என்று அபு சுஃப்யான் கூறினார் நபிசல்லா ஹலைவசுல்லம் இவர்களின் உரையாடலை கேட்டு புன்னகை புரிந்து கண்டிப்பாக நீ ஹிந்துதானே என்றார்கள் அதற்கவர் ஆம் நான் ஹிந்துதான் சென்று என்னுடைய பிழைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்லாகவும் தங்களை பொறுத்தருள்வான் என்று கூறினார்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 அதை கண்ட நபிசல்லாஹ் அலைவசம் புன்னகை பூத்தார்கள் ஹிந்து இவ்வாறு கூற காரணம் பத்ரு படைக்களத்தில் அவருடைய மகன் ஹன்லலா இப்னா அபுசுஃபியான் கொல்லப்பட்டிருந்தார் அடுத்து நீங்கள் அவதூறு கூறலாகாது என நபி சொல்லல்லாஹாஹ் அலைவாஸ்லம் கூறவே அல்லாஹுவின் மீது ஆணையாக அவதூறு கூறுதல் மிக கெட்ட பண்பாகும் நீங்கள் நல்லவற்றையும் நல்ல குணங்களையுமே எங்களுக்கு கூறுகிறீர்கள் என ஹிந்த் பதில் உரைத்தார்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 அல்லாஹுவின் மீது ஆணையாக இன்னும் என்ன சொல்ல போகிறாய் என்று நபி சொல்லாஹ் அலைவாசலம் கேட்டார்கள் அவர் அல்லாஹுவின் தூதரே அபு சுஃபியான் கஞ்சராக உள்ளார் அவருடைய செல்வத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உணவளித்தல் குற்றமாகுமா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹ் அலிஹிவாசல்லம் அதனை நன்மையாகவே கருதுகிறேன் என்று கூறினார்கள் மக்காவில் நபி அவர்களின் செயல்பாடுகள் நபி மக்காவில் பத்தொன்பது நாட்கள் தங்கியிருந்தார்கள் அக்காலகட்டத்தில் இஸ்லாமியை எடுத்துரைத்தார்கள்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 சோழர்களின் குழுக்களை அனுப்பினார்கள் அவை அனைத்தும் உடைத்து நொறுக்கப்பட்டன நபி அவர்களின் அறிவிப்பாளர் அல்லாஹுவையும் தங்கள் வீடுகளில் உள்ள சிலைகளை உடை வேண்டும் என அறிவித்துக் கொண்டிருந்தார் படை பிரிவுகளும் குழுக்களும் ஒன்று நக்லா என்ற இடத்தில் உஸா என்ற சிலை இருந்தது இதுவே குறைஷிகளுடைய சிலைகளின் மகத்துவம் மிக்கதாக இருந்தது ஷைபான் கிளையனர் அந்த சிலையின் பூசாரிகளாக இருந்தார்கள் மக்காவில் வெற்றி பணிகள் முடிந்து முழு அமைதி நிலவிய பின்பு ஹிஜ்ரி எட்டு ரமணான் மாதம் முடிய ஐந்து நாட்கள் மீதமிருக்கும் நபிசல்லா அலைவாசலம் காலித் முப்பது வீரர்களுடன் உடை தெரிய அனுப்பினார்கள் அதை உடைத்து வந்த காலித்திடம் ஏதாவது அங்கு கண்டீர்களா என்று நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கேட்க அவர் நான் எதையும் காணவில்லை என்றார் அப்படியானால் நீ அதனை சரியாக உடைக்கவில்லை திரும்பச் சென்று அதனை உடைத்துவா என்று நபி சொல்லலாஹ் அலைவாசல்லம் திரும்ப அனுப்பி வைத்தார்கள் நபி அவர்களின் இந்த பேச்சை கேட்டு வெகுண்டெழுந்த காளிதழுதியொல்லாகு வாளை உருவியவராக தனது தோழர்களுடன் உஸ்சாவை நோக்கி பறந்தார் அச்சிலை அருகே சென்றவுடன் தலைவிரி கோலமாக நிர்வாண நிலையில் கருத்த பெண் உருவம் ஒன்று காளிதை நோக்கி வந்தது அங்குள்ள பூஜாரி உஸாவின் பெயரை கூறி சப்தமிட்டு அழைத்தான் காளிதொல்லாக அன்கு தன்முன் தோன்றி அந்த உருவத்தை இரண்டாக பிளந்தார் பின்பு நபி அவர்களிடம் திரும்பி வந்து நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார் ஆம் அதுதான் உர்சா இனி உங்கள் ஊர்களில் யாரும் அதனை வணங்குவதிலிருந்து அது நிராசையடைந்து விட்டது என நபி சொல்லாஹு அலைவசல்லாம் நவீன்றார்கள் ரெண்டு மக்காவின் வடகிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ருஹாத் என்னும் இடத்தில் ஹுதைல் கிளையினர் வணங்கும் சுவா என்ற சிலை இருந்தது அதனை உடைக்கும்படி இதே ரமலான் மாதத்தில் அம்ரு இவனு ஆசை நபி சொல்லாஹலை அனுப்பினார்கள் அம்ரு சிலை அருகே வந்தவுடன் அதன் பூசாரி நீ எதற்கு வந்துள்ளாய் என இச்சிலையை உடைத்து வர நபி சொல்லல்லா ஹலைவசலம் கட்டளையிட்டுள்ளார்கள் என அம்ரு பதில் தந்தார் பூசாரி உன்னால் அது முடியாது என்று வீராப்பு பேசினான் அம்ரு அது எல்லா ஏன் முடியாது என்றார் உன்னால் அதனை நெருங்கவே முடியாது என்றான் இன்னுமாடா வழிகட்டில் விழுந்து கிடக்கிறாய் உனக்கென்ன கேடு அது கேட்குமா அதனால் பார்க்கத்தான் முடியுமா என்று கூறியவாறு சிலை அருகே வந்து அதனை அம்ரி ஆசிரதையொல்லாக அண்கு உடைத்து தள்ளினார் அந்த கோயிலையும் அங்குள்ள உண்டியலையும் உடைத்து பார்க்கும்படி தோழர்களுக்கு கட்டளையிட்டார் ஆயினும் எதுவுமே கிட்டவில்லை இப்பொழுது உன் கருத்து என்ன என பூசாரியிடம் அம்ரதையொல்லாக அணுகு வினவ நான் அல்லாஹுவிடம் சரணடைந்தேன் இஸ்லாமி ஏற்றுக்கொண்டேன் என பூசாரி கூறினார் மூன்று குதைத் என்ற ஊர் அருகே முஷல்லும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அதனை இடித்து வர சாத் இப்னு ஜெயத் அஷ் ஹலி ரத்லா என்பவரின் தலைமையில் இருபது பேர் கொண்ட படையை இதே மாதத்தில் நபி சொல்லாஹ் அலி வசலம் அனுப்பினார்கள் சாத் ரதியுல்லாஹ் வான்ஹு அங்கு சென்றபோது அங்குள்ள பூசாரி நீ எந்த நோக்கத்தில் வந்திருக்கின்றாய் என்று வினவ மணாத்தை உடைக்க என்று பதில் சொன்னார் நீ விரும்பியதைச் செய்துகொள் என பூசாரி மறுமொழி கூறினார் சாது அச்சிலையருகே வந்தபோது கருநிற பெண்ணுறுத்தி தலைவிரி கோலமாக மார்பில் அடித்துக் வெளியேறி வந்தாள் அதைக் கண்ட பூசாரி மணாத்தே நீ உன்னை காப்பாற்றிக்கொள் இதோ உனது எதிரிகள் உன்னை ஒழித்துக் கட்ட வந்துவிட்டார்கள் என கூக்குரலிட சாதுரது எல்லா அச்சிலைய வெட்டிச் சாய்த்தார் அங்கும் உண்டியல்களில் எதுவும் காணப்படவில்லை நான்கு உஸா சிலையை உடைத்துவிட்டு திரும்பிய காளி துரதியு அவர்களுக்கு ஜுதைமா சமூகத்தாரை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் மற்றொரு பணியை நபி சொல்லாஹ் அலை வசலம் வழங்கினார்கள் அதே ஆண்டு ஷவ்வால் மாதம் ஐம்பது படையில் முகாஜிரும் அன்சாரிகளும் சுலைம் கலந்திருந்தார்கள் ஜுதைமா கூட்டத்தாரை அணுகி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக் கொள்ளும்படிய கூறியதும் அந்த மக்கள் இஸ்லாமை ஏற்று முஸ்லிமாக மாறினோம் என்று கூற தெரியாமல் மதம் மாறினோம் என்று கூறினார்கள் இதனை தவறாக புரிந்து கொண்ட காலி ததியாக அவர்களில் சிலரை கொன்றுவிட்டு மற்றும் சிலரை சிறைபிடித்து ஒவ்வொரு கைதிகளையும் படை ஒப்படைத்தார்கள் அங்கு தங்கி இருக்கும்போது ஒரு ஒவ்வொரு படை வீரரும் கைதிகளை கொன்றுவிடுக என காலி ரதியுல்லாஹ் வன்கு கட்டளை பிறப்பித்தார்கள் அப்படையில் பங்கு கொண்ட மூத்த நபி இப்னு உமர் ரதியோல்லாக் வன்கு போன்றோர் அங்கனும் கொலை மறுத்துவிட்டார்கள் இந்த விஷயம் நபி சொல்லா ஹலேவாஸ்லாம் அவர்களுக்கு எட்டியது அல்லாகுவே காலித் செய்துவிட்ட இக்காரியத்தில் இருந்து நான் விலகிக்கொள்கிறேன் என இருமுறை வருத்தமாக கூறினார்கள் ஆதாரம் சஹிது உல் புகாரி சஹி முஸ்லிம் ஜாது மகாத் இப்னு ஹிஷாம் படையில் கலந்திருந்த சுலைம் கூட்டத்தார் மட்டும் தளபதி காலிதின் ஆணைக்கிணங்க கைதிகளை கொன்றுவிட்டார்கள் கொல்லப்பட்டவர்களின் சொந்தங்களுக்கு தீயத் வழங்குவதற்காக நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அலியை அனுப்பி வைத்தார்கள் இந்த பிரச்சனையில் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃபுக்கும் காலிதுக்கும் பேச்சு முற்றி போய் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை அறிந்த நபி சொல்லல்லாஹ் அலைவஸ்லம் காலிதே கொஞ்சம் பொறுங்கள் எனது தோழர்களை விட்டு விடுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக உகோது மலை தங்கமாக மாறி அதனை முழுவதும் அல்லாஹுடைய பாதையில் நீ செலவு செய்தாலும் அவர்கள் ஒரு காலை அல்லது ஒரு மாலை அல்லாஹுவின் பாதையில் சென்ற நன்மையை உம்மால் அடைய முடியாது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 காபாவை அழிப்பதற்கு யானை படையுடன் வந்த அப்ரஹாவும் அவனது படையினரும் அடையாளம் தெரியாது சின்னா பின்னமாக்கி தின்னப்பட்ட வைகோல் போன்ற ஆன அவர்களின் வீழ்ச்சி வரலாறு சத்தியத்தில் உள்ளவர் மட்டுமே காபாவை வெற்றி கொள்ள முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அவர்களின் உள்ளத்தில் வேறுன்ற செய்திருந்தது இது மட்டுமல்ல இதற்கு முன் ஏற்பட்ட ஹுதேவியா சமாதான ஒப்பந்தம் மகத்தான மக்கா வெற்றியின் தொடக்கமாக அமைந்தது இந்த ஒப்பந்தத்திற்கு பின் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து பழைய உறவுகளை புதுப்பித்து மெருகேற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவருக்கும் எடுத்து விலக்கிக் கூறினார்கள் அதனை பற்றி தங்களிடையே கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் மக்காவில் திரைமறைவில் இஸ்லாமிய நெறியை கடைபிடித்து வாழ்ந்த முஸ்லிம்கள் இஸ்லாமிய ஏற்றுக்கொண்டதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்திக் கொண்டதுடன் மற்றவர்களையும் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய பூங்காவிற்குள் இன்முகத்துடன் நுழைந்தார்கள் இதுவரை நடந்த போர்களில் முஸ்லிம் படையினர் எண்ணிக்கை மூவாயிரம் நான்காயிரத்தை தாண்டாத நிலை ஆனால் ஹுதேபியா ஒப்பந்தத்திற்கு பின் நடந்த மக்கா போரிலோ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 அரபுலகத்தை அரசியல் மற்றும் மார்க்க ரீதியாக தங்களது கட்டுப்பாட்டில் முஸ்லிம்கள் கொண்டு வந்தார்கள் ஹுதேபியா ஒப்பந்தத்திற்கு பின் ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மகத்தான வெற்றியால் முழுமை பெற்றது இதன் ஏற்பட்ட கால நிலைமைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கே சாதகமாக அமைந்தன அங்கு அனைத்தையும் முஸ்லிம்கள் தங்களது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள்